அப்துல்ல நேராக சென்று முதுகுமாறும் தமக்கும் எதிர் சுவற்றுக்கும் இடையே மூன்று முழ இடைவெளி இருக்கும் விதமாகவும் நின்று தொழுவார்கள் அதாவது நபிசுல்லாஹூ அலிஹிசல்ல அவர்கள் எந்த இடத்தில் தொழுதாக பிலால் அதி அவர்கள் அறிவித்தார்களோ அந்த இடத்தை தேடி தொழுவார்கள் காபாவின் இந்த புரத்தின் நின்று துழுதாலும் அதில் தவறில்லை என்றும் கூறுவார்கள்